அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருண் மெய்மொழி ஷடாந்த சமரச சுத்த பெருநெறியின் உண்மை ஒழுக்கங்களை குறிக்கும் அருட்பிரகாச தந்தையார் திருவருண் மெய்மொழி உலகத்தினிடத்தே பெறுதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்கள் அனைவரும் நாமும் அறிய வேண்டுவதும் ஒழுக வேண்டுவதும் யாதெனில் இயற்கையில் தானே விளங்குகின்றவராய் உள்ளவரென்றும் இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குகின்றவரென்றும் இரண்டுபடாத பூரண இன்பமானவரென்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும்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 இயற்றுவிக்கின்றவர் என்றும் எல்லாம் ஆனவரென்றும் ஒன்றும் அல்லாதவரென்றும் சர்வகாருண்யரென்றும் சர்வ வல்லவரென்றும் எல்லாம் உடையராய் தமக்கு ஒருவாற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெரும் தலைமை அருப்பெரும் ஜோதியரென்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவு என்னும் பூரண புதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்களெல்லாமாகி விளங்குகின்றார் அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரேயாகிய கடவுளை இவ்வுலகினிடத்தே ஜீவர்களாகிய நாம் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பல்வேறு கற்பனைகளால் பலவேறு சமயங்களிலும் பலவேறு மதங்களிலும் பலவேறு மார்க்கங்களிலும் பலவேறு லட்சியங்களை கொண்டு நெடுங்காலம் பிறந்து பிறந்து அவத்தை வசத்தர்களாகி சிற்றறிவுமின்றி விரைந்து விரைந்து பல்வேறு ஆபத்துக்களினால் துன்பத்தில் அழுந்தி இறந்து இறந்து வீண்போயினோம் வீண் போகின்றோம் ஆதலால் இனிமேலும் ஜீவர்களாகிய நாம் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வின் உண்மை அறிவு உண்மை அன்பு உண்மை இறக்கம் முதலிய சுபகுணங்களை பெற்று நற்செய்கை உடையவர்களாய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் பெருஞ்சுகத்தையும் பெருங்களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கஞ்செய்கின்ற ஓர் ஞான சபையை சித்திவளாகம் என்னும் இச்சன்னிதானத்திற்கு அடுத்த உத்திரஞான சிதம்பரம் அல்லது ஞானசித்திபுரம் என்று குறிக்கப்படுகின்ற வடலூர் பார்வதிபுரத்தில் தமது திருவருட்சம் மதத்தால் இயற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்தருளி திருவிளையாடல் செய்தருள்கின்றாம் என்னும் திருக்குறிப்பை இவ்விடத்தே தாயினும் சிறந்த பெருந்தயவுடைய நமது கருணையங் கடலாராகிய அருமை தந்தையார் அருட்பிரகாச வள்ளலார் முன்னிலையாக பலவாற்றானும் பிரசித்தி பட வெளிப்படுத்தி அருட்பெருஞ்சோதி சொரூபராய் கருணை வள்ளலாரது உடல் பொருள் ஆவிகளை கொண்டு பொற்சபை சிற்சபை பிரவேசஞ்செய்வித்தருளி அறிய அவரது திருமேனியில் தாம் கனிவுறக் கலந்தருளிய எல்லாம் வல்ல சித்த திருக்கோளம் கொண்டு அருளரசாட்சி திருமுடி பொறுத்து அருள் விளையாடல் செய்தருளும் நிமித்தம் ஈரேழு பதினான்கு உலகங்களிலும் உள்ளவர்கள் யாவரும் ஒருங்கே இஃது எண்ணெய் இஃது என்னை என்று அதிசயிக்கும்படி வெளிப்பட எழுந்தருளும் தருணம் அடுத்த சமீபித்த தருணமாயிருத்தலினால் அங்கனம் வெளிப்படுத்தும் திருவரவு பற்றி எதிர்பார்த்தலாகிய விரதங்காத்தலில் நிற்கும் அல்லது நிற்க வேண்டிய நாம் எல்லவரும் மேற்குறித்த அசிந்திய அற்புத திருவரவு நேரிட்ட கணத்திற்தானே சுத்த சன்மார்க்க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 முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைவதற்கான சுத்த சன்மார்க்க தனிப்பெருநெறியை பற்றுவதற்குரிய உண்மை ஒழுக்கங்களில் நாம் எல்லவரும் தனித்தனி ஒழுக வேண்டுவது அவசியம் ஆகலின் அவ்வொழுக்கங்கள் இவை உணர வேண்டுவது சன்மார்க்க பெருநெறியின் ஒழுக்கங்கள் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீ ஒழுழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என நான்கு வகைப்படம் அவற்றுள் இந்திரிய ஒழுக்கம் என்பது நாதமுதலிய ஸ்தோத்திரங்களை உற்று கேட்டல் மற்றவை கேளாதிருத்தல் கொடுஞ்சல் முதலியவை செவிபுகாமல் நிற்றல் அசுத்தங்களை தீண்டாதிருத்தல் கொடூரமாக பாராதிருத்தல் ருசியின் மீது விருப்பமின்றி இருத்தல் சுகந்தம் விரும்பாதிருத்தல் என்னும் ஞானேந்திரிய ஒழுக்கமும் இனிய வார்த்தையாடுதல் பொய் சொல்லாதிருத்தல் ஜீவஹிம்சை நேரிடுங்கால் எவ்வித தந்திரத்திலாவது தடை செய்தல் பெரியோரிடத்தில் செல்லுதல் என்றால் சாதுக்களிடம் பரிச்சயம் பண்ணுதல் உயிர்க்கு உபகரிக்கும் நிமித்தம் சஞ்சரித்தல் உயிர்க்கு உபகார நிமித்தம் கையால் உபகரித்தல் மலஜல உபாதைகள் அளவு மீறாமலும் கிரமங் குறையாமலும் அளவை தந்திர ஔஷதிகளாலும் ஆகார பக்குவத்தாலும் பௌதிக பக்குவத்தாலும் செய்வித்தல் என்னும் கருமேந்திரிய ஒழுக்கமும் ஆகும்